அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலம் திருக்குறளுடைய கருத்துக்களை நாம் படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அறிவு மனநலம் ஆகிய தலைப்புகளின் கீழ் பல அதிகாரங்களை கற்று ஆராய்ச்சி செய்த பிறகு சொல்நலம் என்கின்ற தலைப்பின் கீழ் முதல் அதிகாரமாக இனியவை கூறல் என்ற அதிகாரத்தை நாம் இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறோம் நேற்றைய வகுப்போடு திருவள்ளுவர் இனியவை கூறல் என்ற அதிகாரத்தை விருந்தோம்பலுக்கு பிறகு வைத்திருக்கிறார் மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியுடன் இனிய சொற்களின் வாயிலாக வெளிப்படுத்துவது சிறந்த அறம் புண்ணியமாகும் இனியவை கூறல் எனப்படுகின்ற இந்த அதிகாரத்தில் முறையே இனிய சொற்களின் இலக்கணம் அதனுடைய சிறப்பு அதனுடைய இம்மை அதாவது இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே கிடைக்கக்கூடிய பலன் மறுமை நாம் வேறு உடல்களில் சென்று வாழ்ந்தாலும் அப்பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ப பயன்களை மறுமை என்று சொல்கிறோம் பயனினுடைய அருமையை சொல்லியிருக்கிறார் கடுஞ்சொல்லினுடைய தீமையையும் அருளி செய்திருக்கிறார் திருவள்ளுவெருமான் அதாவது இலக்கணம் சிறப்பு இம்மைப்பயன் மறுமை பயன் இந்த பயனுடைய அருமை அரிய தன்மை கடுஞ்சொல்லின் தீமை ஆகியவற்றை அருளி செய்திருக்கிறார் அனைத்து குரட்பாக்களுடைய சாரத்தை இப்பொழுது பார்த்து இந்த அதிகாரத்தை நாம் நிறைவு செய்யப் போகிறோம் முதல் குரல் உபதேசித்தது இன்சுலால் ஈரம் அலை இப்படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் இனிய சொற்கள் எவை என்று கேட்டால் அன்பு அலைந்து அதாவது அன்பானது தோய்ந்து வஞ்சம் பொய் இல்லாத சொற்கள் மேலும் சொல்லின் சிறந்த பொருளை உணர்ந்து பெரியோர்கள் வாயினால் மொழிந்த சொற்களும் ஆகும் இந்த முதற் குரட்பாவில் இனிய சொல்லின் இலக்கணமானது உபதேசிக்கப்பட்டது ரெண்டாவது குரட்பா அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் ஒருவரை பார்த்தவுடன் முகம் மலர்ந்து அவரது உள்ளம் இன்பம் பெறும் வண்ணம் இனிமையான சொற்களை கூறுபவனாக ஒருவன் இருப்பான் அது மனம் மகிழ்ந்து பொருட்களை வழங்குவதைக் காட்டிலும் நல்லதுதான் மூன்றாவது குரட்பா முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தா இன்சொலினதே அறம் முகம் மலர்ந்து பேரன்புடன் கண்களால் பார்த்து மனமகிழ்ச்சியுடன் இனிமையான சொற்களை பேசுவதே சிறந்த புண்ணியமாகும் இரண்டு மூன்று ஆகிய இரண்டு குரட்பாக்களும் முகமலர்ச்சியோடு கூடிய இன்சொல் முதலே விருந்தினர்களுக்கு முதன் அது பிடிக்குமாதலால் பற்றிக்கொள்ளுவதாகதலால் விருந்தோம்புவதைக் காட்டிலும் இனிமையாக பேசுவது சிறந்ததென்று உபதேசிக்கப்பட்டது நான்காவது குரட்பா துன்புருவும் துவாமை இல்லாகும் யாருமாட்டும் இன்புருவும் இன்சொல் அனைவரிடத்திலும் இன்பத்தை அதிகமாக உண்டு இனிமையான சொற்களை பேசுபவர்களுக்கு துன்பத்தை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய வறுமை அதாவது பொருள் நுகர்ச்சி இன்மை என்பது வராது பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்பது ஐந்தாவது குரட்பா ஒருவனுக்கு அணியாக விளங்குவது எது என்று கேட்டால் பணிவு என்னும் நற்குணத்தை உடையவனாகவும் அனைவரிடத்திலும் இனிமையான சொற்களை பேசுபவனாகவும் இருப்பதுதான் ஆகும் இவ்விரண்டிற்கும் வேறான உடம்பில் அணியும் அணிகலன்கள் அணிகலன்களாக கருதப்பட மாட்டாது நான்காவது குரட்பா ஐந்தாவது குரட்பா இந்த இரண்டும் இனியவை பேசுகின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இம்மை பயன் அதாவது இந்த உலகத்தில் வாழ்கின்ற கிடைக்கக்கூடிய பயனை உபதேசம் செய்தார் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் மற்றவர்களுக்கும் தனக்கும் நன்மையை தரக்கூடிய சொற்களை ஆராய்ந்து அறிந்து அதனை அன்புடன் இனிமையாக ஒருவன் சொல்லுவானே ஆனால் அவனுக்கு பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகும் இந்த குரட்பா இனியவை கூறலினுடைய அதாவது இனிமையாக பேசுவதனுடைய மறுமை பயன் அடுத்த உடம்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தை பற்றி உபதேசம் செய்தது நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல் என்பது ஏழாவது குரட்பா உயிர்கள் இயல்பாக விரும்பும் இன்பமாகிய பயனை கொடுத்து இனிமையான சிறந்த குணத்திலிருந்து நீங்காத இனிய சொற்கள் ஒருவனுக்கு இந்த உலகத்தில் அமைதியான இன்பமான வாழ்வை கொடுத்து அழியாத இன்பத்தை புண்ணியத்தை அதாவது எக்காலத்திலும் அழியாத இன்பத்தை கொடுத்தே தீரும் எட்டாவது குரட்பா சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் துன்பத்தை தரும் தன்மையாகிய சிறுமையிலிருந்து விலகிய இனிமையான சொற்களை மறு உலகத்திலும் அதாவது வருங்காலத்திலும் இவ்வுலகத்திலும் நிகழ்காலத்திலும் இன்பத்தை வழங்கும் ஏழாவது எட்டாவது இரண்டு குரட்பாக்கள் இனிமையாக பேசுவதனால் இருமை பயனும் ஒருங்கே எய்துதல் நிச்சயமாக இந்த உடம்புலேயும் சரி வரப்போற பிறவிகள்லேயும் சரி நிச்சயமா பெரிய இன்பத்தை கொடுக்கும் என்பதை இந்த ஒரே குரட்பாவில் உபதேசம் பண்ணிவிட்டார் ஒன்பதாவது குரட்பா இன் சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது இனிமையான சொற்கள் தனக்கு இன்பம் தருவதை உணர்பவன் பிறரிடத்து கடுமையான சொற்களை கூறுவது என்ன பயனை குறித்ததோ என்று வியந்தார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய் கவர்ந்தற்று என்பது பத்தாவது குறட்பா எல்லோருக்கும் இன்பம் தரும் இனிமையான சொற்கள் தன்னிடம் இருக்கும் போது எல்லோருக்கும் துன்பம் தரும் கடுமையான சொற்களை கூறுவது எப்படி இருக்கிறது என்றால் தன்னிடம் இனிய பழங்கள் இருக்கும்போது அவைகளை உண்ணாமல் இன்னாத காய்களை உண்பதற்கு நிகராக ஆகும் என்பதுதான் இந்த பத்தாவது குரட்பாவின் கருத்து ஆக ஒன்பது பத்து இந்த இரண்டு குரட்பாக்களும்